ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம சமம் காயவன் ாரயம் ஸ்ரீ சம்பிரம் ஸ்வச்சவோக்க मन युक्त आसपर भगवान श्री कृष्णर, श्रीकृष्ण ध्यान पड़विए नाधने उपदेश पड़ा अंतरंग साधनम, ध्यान अंतरंग साधनम, ध्यान பகிரங்க சாதனத்தை பார்த்துட்டோம் கர்மயோகத்தை கடைப்பிடிக்கணும் ஆத்ம விஸ்வாசம் இருக்கணும்னு இன்னும் சில விஷயங்கள் சொல்ல போகிறார் பிறகு பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் தியானம் பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ண வேண்டியதெல்லாம் சொல்லியிருக்கார் ஏற்கனவே பார்த்துட்டோம் சுத்தமான இடத்துல தனக்கு உரிய ஆசனத்தை ஸ்தாபனம் பண்ணி கொண்டு அதில் எப்படி அமரணுமோ அப்படி அமர்ந்து கொண்டு அங்கே மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணணும் அப்படி சொன்னார் அதை நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் இன்னும் அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணுறார் அந்த ஆர்டர்லேயே நம்ம பார்த்துருவோம் சமம் காய சிரோ கிரீவம் சமம்னா நேராகன்னு அர்த்தம் இங்கே காயன்னா உடம்பு சிரஹானா தலை கிரீவம்னா கழுத்து உடம்பு கழுத்து தலை பகுதி நேராக இருக்கணும் நம்ம அமர்ந்திருக்கிற போது ஆசனம் வந்து நான் பொதுவாக அர்த்த பத்மாசனம் இல்லை பத்மாசனம் பத்மாசனம் எல்லாருக்கும் முடியாது அர்த்த பத்மாசனம்னு சொல்லுவார்கள் ஒரு கால் மேலே ஒரு காலை போட்டுன்னு உட்காடுறது சௌகரியமாக இருக்கும் அது ஸ்திர சுகமாசனம்னு பதஞ்சலி சொன்னார்னு பார்த்தோம் அப்போ இந்த இடுப்பிலிருந்து கழுத்து அப்புறம் தலைப்பகுதி பின்புறம் பார்த்தா ஒரு ஒரு ஸ்கேலோ குச்சியோ வச்சா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதைத்தான் சொல்கிறார் அப்படி நேராக உட்காந்துக்கணும்னு ரொம்ப குனியவும் கூடாது ரொம்ப ஓவராகவும் விறப்பாக இருக்கக்கூடாது ரொம்ப விரப்பும் கூடாது தொய்வும் கூடாது நேராக இருக்கணும் தாரயன் அச்சலம் ஸ்திரகா அது அசையப்படாது ஸ்திரமாக இருக்கணும் இப்படி இருக்கும்படி பண்ணி கொண்டுங்கிறார் தாரயன்னு அதாவது உடம்பையும் கழுத்தையும் தலையையும் நேராக வச்சுக்கிண்டு அது அசையாமல் நேராக இருக்கும்படி செய்து கொண்டு அப்புறம் என்ன பண்ணணும் சம்பிரேக்ஷ நாசாக்ரம் ஸ்வம் திச அனவலோகையன் எந்த திசைகளையும் பார்க்காமல் தன்னுடைய மூக்கின் நுனியை பார்ப்பது போல கண்களை வைத்துக் கொள்ள வேண்டும் கண்களை இறுக்கமாகவும் மூடக்கூடாது ரொம்ப திறந்திருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது மிருதுவா ஜென்ட்லி க்ளோஸ் பண்ணிக்கணும் அமைதியாக கண்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் என்னன்னா பிரசாந்தாத்மா மனசை ரொம்ப சாந்தமாக வச்சுக்கணும் அதுக்கு தான் கர்மயோகம் பண்ணினா பகவானை நன்றாக பிரார்த்தனை பண்ணி சத் சங்கத்திலெல்லாம் தான் வைராக்கியத்தோடு இருக்கிற மனசுக்கு தான் மனசு ரொம்ப சாந்தமாக இருக்கும் விகத பீகி பயப்படக்கூடாது தியானம் பண்ணால் ஏதோ ஆயிடுமோன்னு சில பேர்லாம் பயப்படுவாள் அதுக்கப்புறம் இந்த உடம்பு வாழ்க்கை எப்படி நடத்துறதோங்கிற கவலையே இருக்கக்கூடாது திடீர்னு இந்த உடம்பு போயிட்டு என்ன பண்ணுறதுனா போட போயிட்டு போகிறது மாதிரி இருக்கணும் ஆஹ விகத்த பீகி பீகின்னா பயம் விகத்தனா போனேன்னு அர்த்தம் அச்சத்தை அடியோடு தவிர்த்து தியானம் பண்ணுற போது நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அதுவும் அந்த காலத்தில் காட்டில் எல்லாம் பண்ணுறதுனால தியானத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு நம்ம சடனாக போயிட்டோம்னா ஆசையோடு பண்ணுற போது அப்புறம் நமக்கு இந்த உடம்பு இருக்கிற ஃபீலிங்கும் இருக்காது உடம்பு மேலே ஏதாவது பிராணிகள் ஏதாவது பட்டாலும் நமக்கு தெரியாது அதனால் பயம் கூடாது ஏதா ஆயிடுமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு இந்த உடல் உணர்வை வெற்றி கொள்வது தானே நம்முடைய குறிக்கோள் ஆகையினால இந்த உடம்பு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தியானத்திலே நமக்கு ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு சில பேர் பயமுறுத்துவார்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லுவார்கள் அந்த மாதிரி பயமெல்லாம் தேவையில்லை முறையாக சாஸ்திரோக்தமாக தியானம் பண்ணுறபோது இந்த பயத்துக்கெல்லாம் அவகாசம் இல்லை ஆக விகதீஹி பிரம்மச்சாரி விரதேஸ்திதா பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கணும் பிரம்மச்சரிய விரதம்னு சொன்னால் வேறு எந்த விதமான பாலுணர்ச்சிகள் அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது அது முதல் ரூலு ஆரம்ப ரீதியே அதுதான் என்ன கேட்டால் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு சுவாவமானது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரகிருத்தி அது அதை நாம் தர்மமான வழியில் ஜெயம் பண்ணுறோம் ஆகையினால பிரம்மச்சாரி விரதம்ங்கிறது ஒரு ரூல் நியமம் எந்த விதமான பாலுணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரக்கூடாது அதனால் பிரம்மச்சாரி விரதம் பிரம்மச்சாரிக்கு என்ன விரதம் இருக்கோ அந்த விரதத்தை கடைபிடித்து கொண்டு நிலைத்து நின்று மனசம் கட்டுப்படுத்தி ரொம்ப சாந்தமான தன்மை ஏற்கனவே சொல்லியாச்சு இருந்தாலும் வைராகியத்தை மெயின்டைன் பண்ணி ரொம்ப இதா இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்ற மனசு சம்யம்ய மனசை ஒருமுகப்படுத்தி மச்சித்தா என்னை பற்றிய எண்ணத்தோடு இந்த இடத்துல எண்ணெய் பற்றி எண்ணங்கிற போது அதுக்கு நிறைய ஆழமான பொருள் அத்வைத சித்தாந்தப்படி இருக்குது பிரம்மமும் இறைவனும் நானும் ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சகுண பிரம்ம தியானம் மாதிரியும் எடுத்துக்கலாம் இருந்தாலும் இங்கே பின்னால் சொல்லக்கூடிய கருத்துக்களுடைய அடிப்படையில் அத்வைத சித்தாந்தத்தினுடைய நோக்கத்தில் மச்சித்தகான்னு சொன்ன பிரம்மம் ஒன்று சத்தியம் அந்த பிரம்மத்துக்கு அன்னியமாக ஒரு பொருளும் இல்லை நானும் பிரம்மம் அறிபவனும் பிரம்மம் அறியப்படும் பொருளும் பிரம்மம் அறிவதற்கான கருவிகளும் பிரம்மம் எப்படி நாலாவது அத்தியாயத்தில் பிரம்மார்ப்பணம்னு பார்த்தோமோ அந்த அர்த்தப்படி மச்சித்தஹாத்த யுக்த ஆசீத்த மத்பரகா மத்பரகனா என்னையே லட்சியமாக வைத்து கொண்டு யுக்தஹா நன்றாக ஒருமுகப்படுத்தி ஆசீத்த அமர்ந்து கொண்டு வேண்டும் தியானம் பண்ணி வேண்டும் ரெண்டாவது அத்தியாயத்தில் இதை பார்த்தோம் தானி சர்வாணி சயமிய யுக்த ஆசீத்த மத்பரா வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா அப்படின்னு ஸ்தித பிரஜை லட்சணத்தில் தியானத்தை பற்றி அங்கே சொன்னார் அதனுடைய விரிவு இருக்குது ஆறாவது அத்தியாயத்தில்னு அப்போவே சொல்லியிருக்கேன் நான் இந்த ஸ்லோகத்தையும் பார்த்தேன்னா தெரியும் மத்பரா யுக்த ஆசீத்த என்னையே லட்சியமாக கொண்டு ஆனந்த ஸ்வரூபமான பரம்பொருளையே குறிக்கோளாக கொண்டு ஆனந்த ஸ்வரூபமான என்னையே ஆத்மாவையே குறிக்கோளாக கொண்டு அதை பற்றின லக்ஷணங்களை எல்லாம் தியானம் பண்ணி ஒருமுகப்பாட்டோட நீ தியானம் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பகவான் அற்புதமாக உபதேசம் பண்றார் தொடர்ந்து வர்ற ஸ்லோகங்கள் படிக்கிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் சமம் காய சிரோ கிரீவம் संप्रेक्ष्य नासी का दिश्चानवलोक प्रशाता प्रतस्थित मनयम्य मच्चि युक्त आसीत मत्पर एलो परपूर्ण आशीर्वाद मनमार्द नलवा हरिव तेनी वेदपुरी श्री स्वामी ओमकारानंदर अवगे